பன்னிரண்டு அபு அப்து ரஹ்மான் என்ற அப்துல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமான செயல் எது என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் கேட்டேன் உரிய நேரத்தில் துழுவது என்று நபி சொல்லாஹு அலிஹிவாசல்ல அவர்கள் கூறினார்கள் பின்பு எது என்று கேட்டேன் பெற்றோருக்கு நன்மை செய்தல் என்று கூறினார்கள் பின்பு எது என்று கேட்டேன் இறை வழியில் போர் புரிதல் என்று கூறினார்கள் புகாரி 527 இரண்டு ஏழு முஸ்லிம் எட்டு